நபிசல்லு அலிஹிவசம் அவர்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என ஆயிஷா அலி அல்லாஹா அவர்களிடம் கேட்டேன் அதற்கு குடும்பத்திற்கு வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வார்கள் தொழுகை நேரம் வந்ததும் தொழுகைக்காக வெளியே செல்வார்கள் என ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் கூறினார்கள்